திருமுகம் நான்கு இலக்கண நுண்மானியல் உணர்ந்தோர் ஆணியல் வகையவின வென்றவற்றிற் பின்மொழி மதிக்கு முன்மொழி மறைக்கு முதலீறு விளங்க முடிப்பதாய பின்மொழி எடைசார் முன்மொழிஞாங்கர் விளங்கிய ஞானிகட்கு பொய்யற் கெதிர்சார்புற்ற மூலியொன்று வளைத்து வணக்கஞ்செய்த ககன நீரெழில் என்றும் வான்வழங்கு பன்னிகாரம் என்றும் நாக சுட்டு மீனென்றும் வேறு குறிப்பது ஒன்று அண்மை சுட்டெடுத்த வேழாவதன் பொருண்மை உம்மையெடுத்த பல்லோர் வினாப்பெயர்பொருள் குறிஞ்சி இறைச்சி பொருள் ஒன்றனோடு புணர்ப சேமை சுட்டெடுத்த வத்திரத்தியல் யாது இரண்டனுறுபொடு புணர்ந்த தன்மை பண்மை யாராவதன் புருட்டாக்கினார்குத்த கற்பியல் அதிகரிப்பின் வருந்தலை மகற்பெயர விரண்டினோடிரண்டிரண்டூக கழிவிளை பெயரவு மகார வீற்று முதநிலை தனிவினை செய்யவென் வாய்ப்பாட்டு விளையச்ச தனவாக களம்பக செய்யுழுறுப்பார் சிறந்ததும் இருவகை முதற்பொருள் ஒன்றன் பாகுபாட்டுறுப்பிற்குறித்த ஐம்பெரும் பூதத்தோர் விசேடன தெதிர்மறை நடுக்குறையிற்றொற்பெயர உயிர்ப்பெயராக வெதிர்காலங்குறித்து நின்றது சிலவினைச்சார்பான் விலங்குசூடிய வரைவில் வெளியாம் இதனோடீரு வகைப்பட்ட ஓர்சார் புதுநிலஞ்சல உய்தனம் வேண்டுழி வேண்டியாங்குய்க்க மற்றைய பின்னர் வரைதும் இற்றே விசும்பிற்கனைச்சலம் இங்கனம் நங்கோச்சோழன் வீரமணிசூடியார் திருவானைப்படிக்கு தொழுவூர் வேளாயுதம்